மேலும் தன் விருந்தினரை கண்ணியும்ல்லாகவையும் மறுமை நாளையும் நம்பிய ஒருவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்யம் ஒன்று எட்டு முஸ்லிம் நான்கு ஏழு